முதல் ஒரு பாக்கியம் பெற்று தேவாரில் வாய்ப்பினை பெற்றுக் கொண்டமைக்காக தேவனுக்கு நாம் அதிகமாக நன்றி செலுத்திக் கொள்ள கடை ஆயிரக்கணக்கான மக்கள் ஆண்டிலே கடந்த வாரத்திலே வாழ்ந்து இந்த வாரத்தின் முதல் நாளை காணக்கூடாதபடி உலக வாழ்க்கையை முடித்திருக்கின்ற பொழுது இறைவனாகி ஆண்டவர் இறக்கும் பாராட்டி மறுபடியும் இந்த வாரத்தின் முதல் நாளை நாம் காணும்படியாகவும் இந்த நாளிலே கத்திய சமூகத்திலே கடந்து வந்து கழிதூர்ந்து கத்திற்கு ஆராதனை செய்யும்படியாகவும் போல நம்ம கழித்திருக்கிற செல்ல முடியாத இறக்கங்களுக்காக ஆண்டவர்கள் நன்றி பிறக்கோடு கூட செத்தரித்துல காணப்படுவது நல்லது இந்த நாளிலே கொடி ஒன்றைக்கு நம்ம எல்லாருக்கும் பிரயோஜனமாக இருக்கும்படி கத்தோடைய ஆவியானவர் வெளிப்படுத்தி தரப்போகிற சில வேதமாக தினத்தோட கூட நான் வாசித்து தியானிக்கலாம் ஓன்பி சாமிகளின் புஸ்தகம் இரண்டாவது அதிகாரம் முப்பத்தி ஐந்தாவது வசனத்தை ஒருவர் வாசிப்போம் நான் என் உள்ளத்துக்கும் என் சித்தத்துக்கும் ஏற்றபடி செய்யத்தக்க உண்மையான ஒரு ஆசாரியினை எலும்பு பண்ணி அவனுக்கு நிலையான வீட்டை கட்டுவேன் அவன் என்னால் அபிஷேகம் பட்டவனுக்கு முன்பாக சகல நாளும் நடந்து கொள்வான் என்று இறைவாக்கு சொல்லப்படுகின்றது தேவசுத்தம் செய்யக்கூடிய ஒரு தேவனுடைய மனுஷனை தேவன் தெரிந்தெடுக்க போறார் என்று இந்த வேத வாக்கிய நமக்கு படிப்புகின்றது தேவருக்கு ஊழியர் செய்களை குறித்து எழுதவில்லை தேவசுத்தம் செய்யக்கூடிய நான் என் உள்ளத்துக்கும் என் சுத்தத்துக்கும் ஏற்றுமதி செய்யத்தக்க உண்மையான ஒரு ஆசாரியினை எலும்பு பண்ணி அவருக்கு நிலையான வீட்டை கட்டுவேன் அவன் என்னால் அபிஷேகம் பண்ணப்பட்டவனுக்கு முன்பாக சகல நாடு நடந்து கொள்வான் என்று வேத வாக்கியம் சொல்லுகின்றது அகிலால் தேவஜனங்களாகிய நாம் எல்லாரும் தேவசத்தம் செய்யக்கூடியவர்களாக தேவனுடைய உள்ளத்திற்கு ஏற்றுமதி நடக்கக்கூடியவர்களாக எப்பொழுதும் காணப்பட வேண்டும் என்று இந்த வேத வாக்கியத்தை கொண்டு கருத்தனமோடு கூட பேசுகின்றார் இருளமான சத்தியம் நமக்காக எடுத்துக்கொண்ட வேத பகுதி மாத்திரம் என்று தியானிப்போம் செய்யக்கூடியவர்களாக நம் காணப்பட வேண்டும் என்று சொல்லுகிறார் பேவருக்கு ஆராதனை செய்கிறவர்களாக காணப்பட வேண்டும் என்று சொல்லவில்லை தேம சுத்தம் செய்யக்கூடியவர்களாக நான் உள்ளத்துக்கும் என் சுத்தத்துக்கும் ஏற்றுமதி செய்யத்தக்க உண்மையான ஒரு ஆசாரின் எழுந்து பண்ணுவேன் மேவி பிரதான ஆசாரியாக இருக்கின்ற பொழுது அது பிள்ளைகள் எல்லாரும் ஆசாரிய ஊழியத்துக்கு தகுதியேற்றவர்களாக போனபொழுது ஹேமனாயி கர்த்தர் ஏழிய இடத்தில் இப்படி ஒரு செய்தி அனுப்பினார் என்று எழுதியிருக்கின்றது ஆகினால் நாம் இனி ராஜாக்களும் ஆசாரியனுமாக இந்த உலகத்தில் ஆய்வு செய்வதற்காக தேவனுக்கு ஆசாரிய ஊழியர் செய்வதற்காக நாம் அழைக்கப்பட்டிருக்கின்றோம் தேவனுடைய உள்ளத்திற்கும் சித்தத்துக்கும் ஏற்ற மனிதராக இருக்க வேண்டும் என்று ஆவியானவர் கூறுகிறார் என்பதை உங்கள் மொத்தத்தில் சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகின்றோம் உலகத்தில் ஏராளமான ஆராதனைகள் இயேசநாதருடைய நடந்து கொண்டிருக்கின்றது இங்கே தேவன் விரும்பெல்லாம் அவருடைய உள்ளத்திற்கும் சித்தத்துக்கும் ஏற்ற ஆசாரியர்கள் தேவை என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுவார் என்று சொல்லுகின்றது வெளிப்படத்தில் ஐந்தாம் அதிகாரம் பத்தாவது வசனத்தை ஒன்பது பத்து வசனங்களை நாம் வாசிக்கின்ற புஸ்தகத்தை வாங்கும் அதனுடைய முத்திரைகளை உடைக்கும் பார்க்கிறதாக இருக்கிறீர் ஏனெனில் என்று அடிக்கப்பட்டு சகல கோத்திரங்களிலும் ஜனங்களிலும் பாஷக்காரலும் ஜாதிகளிலும் இருந்து எங்களை தேவனுக்கு ரத்தத்தினால வீட்டுக் கொண்டு எங்கள் தேவனுக்கு முன்பாக எங்களை ராஜாக்களும் ஆசாரிடமாக்கினீர் நாங்கள் பூமியிலே அரசாள்வோம் என்று புதிய பாட்டைப்பாடி நாள் என்று சொல்லி எழுதப்பட்ட வேத வாக்கியத்தை நாம் இங்கே தியானிக்கின்றோம் ராஜாக்களும் ஆசாரியிடமாக ஆக்கியிருக்கின்றீர் ஆசாரியில் எப்படி இருக்க வேண்டுமா என்று உள்ளத்துக்கும்பு அறிவித்துக் கொள்கின்றோம் எதற்கு அழைத்திருக்கிறார் என்பதை நன்கு ஹேம சித்தம் செய்ய வேண்டும் மீட்கப்பட்டவர்கள் ஹேமனுக்கு மாத்திரம் சொந்தமானவர்கள் நாம் இப்பொழுது பொருளை ஒரு கடையில் இருந்து விலை கொடுத்து வாங்கிவிடுகின்றோம் அது சொத்தை விலைக்கு வாங்கிவிடுகின்றோம் நேற்று வரைக்கும் அவர்களுக்கு உரிமையாக இருந்தது வேட்டமைகளில் உள்ள எல்லாவற்றையும் அவர்கள் அனுபவித்துக் கொண்டிருந்தார்கள் இப்பட்டுள்ளி விடுகின்றது அதுபோல நாமெல்லாறு இயேசுவின் ரத்தத்தினால மீழ்கப்பட்டவர்கள் இயேசுவுக்காக மீழ்கப்பட்டவர்கள் நம் அவருக்கு சொந்தமானவர்களாக இருக்கின்ற கிறிஸ்தவ மண்டலம் என்று சொல்லுவதும் மத வழிபாடாக இருக்கின்றதை தவிர சுத்தம் செய்கின்ற கூட்டமாக இல்லை என்பதை உங்களுக்கு சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகின்றோம் அர்த்தளை எங்களை வீட்டுக் கொண்டு நாங்கள் தேவனுக்கு முன்பாக ராஜாக்களும் ஆசாரமாக எங்களை ஆக்கியிருக்கின்றபடிதான் நாங்கள் இந்த பூமியிலே அரசாடுவோம் என்று புதிய பாட்டை பாடினார்கள் தேவஜானமே இந்த பூமியில் ஒரு அரசாட்சி அடுத்து வரப்போகின்றது அது அரசாட்சி என்பதை கிருஷ்ணர்கள் யாரும் அறிந்திருக்கிறார்கள் அந்த அரசாட்சியில் யார் அமைச்சர்களாக இருப்பாள் என்று சொல்லி இந்த வேதவாக்கி நமக்கு அவருடைய ரத்தத்தினால் வீழ்க்கப்பட்டவர்கள் அவருடைய சித்தத்தின்படி வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் என்று வேத வாக்கியம் சொல்லுகிறது என்பதை சொல்லிக் கொள்கின்றோம் சங்கீத நூற்றி முப்பத்தை ஆறாவது வாசிக்கின்ற பொழுது தாகிதர் ராஜா இப்படி சொல்லுகின்றார் வானங்களிலும் பூமியிலும் சமுத்திரத்திலும் எல்லா ஆலங்களிலும் கர்த்தர் தமக்கு சித்தமானவர்கள் செய்கிறார் என்று இங்கே தாவிதராஜா சொல்லுகின்றார் சித்தத்திற்கு மாறானவைகள் ஒன்றை அவர் நடப்பிப்பதற்கு அனுமதிக்கிறதில்லை அவரு நடந்து கொண்டிருக்கிற கிறிஸ்தவ மதத்தில் நடக்கிறது என்றால் நாள் கிழமை தெற்கு கூடாத மரம் எதுவோ அது வெட்டி போடப்படும் என்று சொன்னது போல எல்லாவற்றும் ஒரு நாள் கிழவை தெருக்கின்றபடி நாள் உருவாக்கி துணிச்சபைக்கு எல்லாரையும் கொண்டு வந்து இயேசு தத்தத்தினாலே மீட்டெடுத்திருப்பது எதற்கு தெரியுமா அவருடைய சுத்தத்திரும்படி வாழ வேண்டும் என்பதற்காக எப்படி வாழ்வதற்காக அல்ல அதனால் பிரியமான தேவஜான பரமண்டலத்தில் செய்யப்படுவது போலோகத்தில் செய்யப்படுவதாக கற்றுத்தந்திருக்கிறார் அதிகார பட்டாது வாசிக்கின்ற பொழுது உண்முடைய ராஜ்யம் வருவதாக உம்முடைய சித்தம் பரமண்டலத்திலேயே செய்யப்படுவது போல பூமியிலேயே செய்யப்படுவதாக என்று சொல்லி ஜபம் சொல்லிக் கொடுத்தவர் அப்படித்தான் செய்ய வேண்டும் என்று கற்றுக் கொடுத்திருக்கிறார் ஜார்கள்தாரிகள் என்று எண்ணொண்டு அநேகர் பரமண்டல ஜபத்தை விட்டுவிட்டால் காரணம் தேவை சுத்தம் செய்யாதவர்கள் என்பதை விட்டுவிடுகிறார்கள் சொன்னார் ராஜ்யம் வருவதாக சுத்தம் பரமண்டலத்திலே செய்யப்படுவது போல பூலோகத்தில் செய்யப்படுவதாக என்று ஜெயிப்பது மாத்திரமல்ல தேவஜனங்கள் இந்த பூலோகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு நிமிஷமும் தேவ சுத்தின்படி வாழ வேண்டும் தேவஜனமே தேவத்தை தப்பிதமாக பிரசங்கித்து தப்பிதமாக மக்கள் புரிந்து கொண்டு எப்படி வாழ்ந்தாலும் மன்னிப்பார் எப்படி ஜீவித்தாலும் பரமகம் செல்லலாம் என்று தப்பிதமான எண்ணத்தோடு மக்களை நடத்துகின்ற கூட்டங்கள் பெருகி வருகின்றபடினால் நம்ம அப்படி எண்ணி விடத்தினாலும் அவருக்காகிவிட்டோம் என்று வாழ்வதற்கு ஒரு கணவன் எப்படி மனைவி அனுமதிக்க மாட்டானோ அதுபோல் ஆண்டு அனுமதிக்க மாட்டார் தேவஸ்தானங்கள் மக்கள் சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகின்றோம் நேற்று வரைக்கும் ஒரு பெண் பலரோடு பேசியிருக்கலாம் பழகி இருக்கலாம் விவாகமான பிறகு கணவனை மாத்திர நேசித்து கண்ணவனுக்கு பிரியமானதையே செய்ய வேண்டும் என்பதுதான் சட்டம் உரிமை ஒழுங்கு கூட அதுபோல கிறிசவன் அவருக்கு மனவாட்டியாக மீட்கப்பட்டிருக்கின்றவர்கள் அதை விட்டுவிட்டு என்னுடைய விருப்பத்தின்படி வாழ்வோம் என்று எண்ணினோம் என்று சொன்னால் இது இறைவனை துக்கப்படுத்துகிறது வருத்தப்படுத்துகிறது என்பதை நான் இங்கே சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகின்றேன் சாத்தானை குறித்து அனைகர் தள்ளப்பட்டான் என்று சொல்லி ஏசுநாதர் சொல்லித் தந்தார் முடி சுத்தம் பரமண்டலத்திலும்பவது போலோகத்திலும்ரலக சார் பரலகத்துக்கு போன்ற மாதிரி மறுபடியும் விழுகம் இந்த பூலோகத்தை போராடி இருக்கிறது எண்ணிக்கொண்டிருக்கிறார்கள் சாத்தான் பரலோகத்தில் இருந்து விழவில்லை இந்த பூலோகத்திலிருந்து தான் விழுந்து போன ஆவிக்குரிய உயர்ந்த நிலையிலிருந்து விழுந்து போனான் என்று சொல்லி பரிசுத்த வேலை என்று சொல்லுகின்றது பதினாலாம் அதிகாரம் சில வசனத்தில் பனிரெண்டாம் வசனத்திற்கு வாசிக்கின்ற பொழுது அவன் வானத்திலிருந்து விழுந்தா என்று எழுதியிருக்கிறபடி நாளிவன் வானத்திலிருந்து விழுந்து போனான் நின்றுகிறார்கள் உயர்ந்த இடத்திலிருந்து பேமனோடு உடைப்பு நாமளாறு மீட்கப்படும் ஆத்துமா எங்க இருக்கிறது தெரியுமா கிருஸ்து திருஷோடு கூட தேவனுக்குள் மறைந்திருக்கிறது நாம் விழுந்து போனோம் என்று விழுந்து போனோம் என்று தேவனோடு உறவாடி கொண்டிருந்த ஒரு மனுஷன் தேவனோடு களி உருந்து தேவனுக்கு ஆராதனை செய்து கொண்டிருந்தவன் அங்கிருந்து உலகத்தை ஆளுகை செய்து கொண்டிருந்த ஒரு பெரிய மன்னனாக வாழ்ந்து கொண்டிருந்தவன் அதனுக்கு உலகில் ஒரு பெருமை ஏற்பட்டுவிட்டது என்னையே எல்லாரும் ஆராதிக்கலாம் நான் நானே உங்களை ஆளுநர் செய்கிறேன் என்று சொல்லி எண்ணி எதை வேண்டும் நான் நினைத்தால் வானத்துக்கு ஏறுவேன் உணவு மாணவருக்கு என்று மனதிலே சிந்தித்தான் என்று சொல்லி பாகங்களில் எழுதியிருக்கிற மாசிக்கலாம் நான் வானத்துக்கு ஏறுவேன் பேரடி நட்சத்திரங்களுக்கு மேலாக என் சிங்காசனத்தை உயர்த்துவேன் வடபுரங்களில் உள்ள ஆராதனை கூட்டத்தில் பருவத்தில் வீட்டிருப்பேன் என்றால் மேகங்களுக்கு மேலாக உன்னதங்களில் ஏறுவேன்தமானவருக்கு ஒாவேன் என்று இருந்தாயே இப்படித்தான் நடந்தது என்று சிறு வேதத்தில் எழுதியிருக்கிறது இங்கேதான் இருந்தால் அப்படி என்னமெல்லாம் பருமுகத்தில் போக வேண்டும் ஆண்டு உட்கார வேண்டும் எனக்கு மாற்றம் தான் ஆராதனை செய்ய வேண்டும் நான் நிலைத்தால் அப்படி செய்ய முடியும் என்று மனதிலை சிந்தித்தபடி நான் விழுந்து போனால் என்று பரிசுத்தாவி என்கின்றார் அதனால் பிரியமான தேவஜானமே நம்முடைய எண்ணங்கள் எல்லாம் செய்ய வேண்டும் அவருடைய விருப்பத்தை மாத்திரம் நிறைவேற்ற வேண்டும் என்கிற உணர்வோடு கூட வாழ வேண்டும் என்று தேவசமுகத்தில் சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகின்றோம் ஒப்புக் கொடுத்தது அவருடைய விருப்பத்தின்படி அவருடைய சித்தம் எப்படி குமார விகிதமாக சிலுவில் வேண்டும் மனுக்களை மீட்பு அமைக்கப்படுவதற்காக செய்ய வேண்டும் என்று சொல்லி சித்தத்தை அவர்கள் நிறைவேற்றினார் என்று பருசுத்த வேதாகபத்துக்கும் சாத்தாவுடைய தலைநசிக்கை குதிங்கால நசிக்க போட்டான் என்று பிரசனிக்கிறார்கள் எழுதுகிறார்கள் வேதம் சொல்லவில்லை புத்தகம் ஐம்பத்தி மூன்றாவது ஆறு பத்தாம் வாசிக்கின்ற பொழுது இங்கே திருக்கதரிசி விதமாக சொல்லுகின்றார் அவரை பாடுகள் ஆத்துமா தன்னை குற்ற நிவாரண பலியாக ஒப்புக் கொடுக்கும் போது அவர் நம்முடைய சந்ததியை கண்டு நீடித்தவராயிருப்பார் அவர் அவருடைய கை நாளை என்று சொல்லிய திருக்கத்தரிசி சொல்லுகின்றார் தேவன் நம்முடைய சித்தத்தின்படி அவரை நெருக்க சித்தம் கொண்டு ஒப்பு அவர் பலி அவர் பலி செலுத்தப்படும் அந்த பலினால் கிடைக்கிற மேன்மை தெரியுமா அவருடைய சித்தம் செய்யக்கூடிய மக்கள் ஏராளமானவர்கள் எழும்புவார்கள் புரியமான தேவஜனமே நம்ம மீட்டெடுத்திருப்பது எதற்கு தெரியுமா பிராபாயிதேவன் நம்முடைய குமாரனை சிறுவையில் அறைந்த ரித்தத்தெல்லாம் சிந்தி நம்மை அவருக்கு சொந்தமாக்கி இருப்பது நம்முடைய விருப்பத்தின்படி வாழ்வதற்காக அல்ல அவரண்ட விருப்போதரிடத்தில் திருச்சபை உருவாகி இருப்பது அதற்காக கூட்டி சேர்ப்பதற்காக அல்ல அழியா நம்முடைய வாழ்க்கையின் ஒவ்வொரு பகுதிகளும் இல்லாமே தேவசுத்தமாக இருக்க வேண்டும் என்று ஆவியார் அவர் சொல்கிறார் இயேசுநாதன் நமக்கு அப்படித்தான் கற்றுத்தந்தார் இப்படி சுத்தம் பாரமண்டலத்தில் செய்யப்படுவது போல பூலோகத்திலும் செய்யப்படுவதாக அலுவயம் பத்து ஏழாவது ஆறு இருபத்தி ஒன்று முதல் இருபத்தி மூன்று வசதங்களிலே இப்படி நாம் வாசிக்கலாம் பிரிப்பதே இருக்கிறவனையே ராஜ்யத்தில் பிரவேசிப்பானே கர்த்தாவே கர்த்தாவே என்னை நோக்கி கர்த்தாவே கர்த்தாவே ஒரு கிராமத்தினாலே தீக்கு உரைப்போம் அல்லவா பிசுவாசங்களை துறை அல்லவா அநேக அற்புதங்கள் செய்வோம் அல்லவா என்பார்கள் அப்போது நான் ஒரு கால உங்களை அறியவில்லை அக்கிரமாரி விட்டு அகன்று இப்படிப்பட்ட ஊழியர்கள் நடக்கும் பிசு ஆசிரியர்களை தருத்துவது தீர்க்க தரிசனம் சொல்வது அற்புதங்களை சீர்தர்கள் நடந்து கொண்டிருக்கும் ஆனால் அதற்கு என்ன ரிப்பிலே பதில் கொடுக்கப்படும் என்று சொல்வதை நாம் வாசிக்கிறவங்களே பரமூக ராஜ்யத்தில் பிரவேசிப்பானே என்ன நோக்கி கர்த்தாவே கர்த்தாவி என்று சொல்லுகிறோம் அதில் பிரவேசிப்பதில்லை அந்நாளில் அநேகர் என்ன நோக்கி கர்த்தாவே கர்த்தாவே உமது நாமத்தினால கீழ்த்த உரைத்தோம் அல்லவா உமது நாமத்தினால சுவாசிகளை துறைத்தனோ அல்லவா உமது நாமத்தினால் அநேக அற்புதங்களை செய்தோம் அல்லவா என்பார்கள் அப்பொழுது நான் ஒரு உங்களை அறியவில்லை அக்கிரமை காரணையை விட்டு அகன்று போவது என்று அவர்களுக்கு சொல்லுவோம் என்று இரையேசி சொல்லியிருக்கிறார் அக்கிரமிச்சை கதையசித்தம் செய்யாதவர்களே என்பது அதனுடைய பொருள் தேமசத்தம் செய்யாது எல்லாமே அவருடைய விருப்பத்தின் அக்கிரம செய்துகின்றது இந்த அக்கிரமம் தேவனை விட்டு மனுஷனை பிரித்து விடுகின்றது பிரியமான தேவ ஜனமே உலகத்தில் பெரும் பகுதி மக்களாகத்தான் எதிர்பார்க்கிறார்கள் துர்க்க தரிசனம் வேண்டும் அற்புத அடையாளங்கள் வேண்டும் பேய்கள் துரத்தப்பட வேண்டும் தேவ சுத்தமாக என்று சொல்லிக் கேட்டால் அதெல்லாம் நம்ம கண்டுகொள்ளப்பட விசுவாசத்தில் போயிட்டே இருக்க வேண்டியதான் இன்றுதான் சொல்வார்கள் தவிர தேவ சுத்தம் செய்ய வேண்டும் என்று விரும்புகின்ற மக்கள் இல்லை என்பதை உங்களுக்கு சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகின்றோம் இருக்கிற பி நாவின் சுத்தத்தின்படி செய்கிறவனே பர்லவராஜ்யத்தில் பிரவேசிப்பாரே இல்லாமல் மதுபிடியை நோக்கி கர்த்தாவே கர்த்தாவே என்று சொல்லுறதுல பிரவேசிப்பதில்லை ரொம்ப சீப்பாண்டிட்டா பரலவன் சாகர தரத்தில் வார்த்தை சொல்லி இருக்கேன் இந்த நாள் அலுவலகி போகிறார்கள் இப்படி சொல்லுவாருவார்கள் கண்டனம் ஆச்சிவார்கள் அதனால் மக்களுடைய விருப்பங்கள் எல்லாம் இப்படி ஆகிவிட்டது அனுப்பமாக அறிமையாளர்களின் வாழ்வதற்காக கொடுக்கப்பட்ட நன்றாக வாசித்து அதன்படியே வாழ்க்கை அமைத்துக் கொண்டு இரவருக்கு சித்தமானதை மாற்ற ஒவ்வொரு நாளும் மால போகும் பொழுது இன்று முழுவதும் ஆண்டவருக்கு சித்தமில்லாத இருப்பேனா வேதனை உண்டாக்கும் வழியின் உண்டு என்று பார்த்து வழியும் அனுபவங்கள் பேச்சினாலாவது செயல்களினாலாவது திரைகளினாலாவது அநேகருக்கு தாங்க செய்வது தவறு தெரிந்த பிறகு திரித்துக்கொள்ள மனம் இல்லாமல் இருக்கிறதை மிகுந்த வேதனைகளை உண்டாகும் பேவனுடைய சபைக்குள் இருந்த பிறகும் பேவனுடைய மூலமாக ஆலோசனை பெற்றும் எங்களோடு செய்து கொண்டு வாழ வேண்டும் என்று எண்ணுவில்லானால் நிச்சயமாக தேவ சித்திரை என்பதை திங்கமக்கள் சொல்லிக்கொண்டு ஆசைப்படுவது பட்சவாதம் உள்ளவரல்ல ஒருவருக்கு அவிதமான தீர்ப்பு ஒருவருக்கு விதமான தீர்ப்பு என்று சொல்கிறவர் அல்ல பிராவிட செய்கிறவரே பரம ராஜ்யத்தில் பிரவேசிப்பானே இல்லாமல் மற்றபடி என்னை யாரும் பிரதவி செய்ய மாட்டார் என்று இறைவனாக சொல்வதாக நாம் இங்கே வாசிக்க ஒன்பதாம் அதிகாரம் முப்பத்தி ஒன்னாவது வசனத்தில் வாசிக்கின்ற பொழுது ஒன்பதாம் அதிகாரம் முப்பத்தி ஒன்னாவது வாசனம் பாவிகளுக்கு தேவன் செய்து கொடுக்கிறேன் என்று அறிந்திருக்கிறோம் ஒருவன் தேவபக்தி உள்ளவனாக இருந்து அவருக்கு சித்த மாறுதல் செய்தால் அவனுக்கு செய்து கொடுப்பார் என காண்டவர் செய்து கொடுக்கவில்லை என்று சில அநேகர் வரைந்துகின்றோம் அநேக காரியங்கள் தேவனுக்கு சித்தம் இல்லாத விட்டுவிட மனம் இல்லாத இருக்கின்றபடியால் நம்முடைய ஜபங்களுக்கு அவர் பதில் தர முடியவில்லை என்று சொல்லி தேவ வாக்கியம் பெரிய மாநில மிகவும் நன்றாக உங்களை உணருங்கள் சுய வாழ்ந்து கொண்டிருக்காருங்கள் இவருக்கு ஏதாவது தெரியும் என்று இறைவனுடைய ஆசீர்வாதத்துக்கு தூரமாக போய்விடாதத்தின்படி வாழ்கின்றோமா செய்கிற ஒவ்வொரு காரியங்களும் பேசுகிற பேச்சுகளும் சிந்தனைகளும் நாம் தேவசத்தின்படி இருக்கிறதா என்பதை பரிசோதனை செய்து பார்த்து நாம் தேவனோடு உறவாடக்கூடிய மக்களாக நம்முடைய விண்ணப்பத்திற்கெல்லாம் உடனடியாக தேவையில் பதில் கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல அனுபவத்தை பெற்றுக் கொண்டவர்களாக வேண்டும் என்று சொல்லியாவே அவர் சொல்லுகின்றார் வேண்டிக் கொள்ள தொடங்கின ஒரு கட்டளை வெளிப்பட்டது அரசாங்க அலுவலகத்திற்கனால் அவருக்கு அந்த உரிமை கொடுத்தாரா இல்லை தேவனுக்கு மிகப் பெரியமானவனாக இருந்தபடி நான் மிகவும் பெரியமானவன் ஆகி நான் வேண்டிக் கொள்ள தொடங்கின பொழுதையே அவனுக்கு கட்டளை வெளிப்பட்டது தூணன் வந்து சொல்லுகிறார் செய்திகளை அறிவிக்கக்கூடிய கூட்டத்தின் தலைவர் அவர் எதமாக வேண்டிக் கொள்ள தொடங்கின பொழுதையே கட்டளை வெளிப்பட்டு விட்டது நான் அதுக்கு அறிவிக்க வந்தேன் புரியமானவரே பாவிகளுக்கு தேவன் செல் கொடுப்பதில் என்று அவருக்குருப்பத்தின்படி வாழ வேண்டும் என்கிற வாழ்க்கை இருக்கின்றதே இது தேவ சித்தத்தை தடை செய்கின்றது நம்முடைய விண்ணப்பங்களுக்கு அவர் பதில் கொடுக்காமல் போய்விடுகிறது என்று உங்களுக்கு அறிவித்துக் கொள்கின்றார் இதை அறிந்திருக்கிற சாத்தான என்ன பண்றான்னு தெரியுமா தேவசித்தபடி தடைசியமல்ல தேவன்களுக்கு பதில் கொடுக்க மாட்டான் அவனே பதில் கொடுக்க ஆரம்பித்து விடுகிறான் இப்படி செய்ய சொல்லி அவனுடைய வாழ்க்கையிலே அது வேதனை உண்டாக்கும் என்பதை அறிவித்து விடுகின்றோம் புயமான தேவஜானே தேவசித்தத்தை அறிய வேண்டும் என்று விரும்பாதபடி அறிவுறுத்திய வீட்டிலும் தீர்க்க தரிசுகள் இருக்கிறார்கள் அது போதுமானவருக்கு தேவசித்தத்தை அறிய வேண்டும் என்ற அவசியம் இல்லை என்று சொல்லி எண்ணக்கூடிய எண்ணங்கள் வந்துவிடுகிறது தெரியுமா நீங்க ஒரு சூழலை கொண்டு விட்டுவிட முடியும் பர்லகத்தில் இருக்கிற சித்தத்தை செய்கிறவனே பர்லோராஜ்யத்தில் பிரவேசிப்பான் இல்லாமல் இதை நோக்கி கர்த்தாவே கர்த்தாவே என்று கூப்பிடுகிறவன் அதில் பிரதேசிப்பது இல்லை அருமையான தீமசித்தம் செய்யாதும் திருப்ப தரிசனை சொல்ல முடியும் தீமசித்தம் செய்யாத துரத்த முடியும் ம்மையாள பேசுவோம் என்று ஏமாற்றிக் கொள்ளாதபடி தேமசுத்தம் என்றால் பரசுத்தாக நமக்கு அனுமதிக்கக்கூடிய ஒரு சுத்தமாக இருக்கும் அது உலக எப்பொழுது மகிழ்ச்சியாக இருக்கும் பிரியமில்லாத ஒன்றை சிந்தித்து விட்டாலும் பார்த்து விட்டாலும் உடனே உள்ளத்தில் துக்கம் உண்டாகின்ற ஏந்திரிமா பரிசுத்தாது என்பதை அனுமதிக்கவில்லை நீண்ட காலம் துக்கமாக இருந்து கொண்டும் போல சுத்தம் தான் செய்கிறோம் என்று எண்ணிக்கொண்டு ஏமாற்றிக் கொள்கிறானால் அது உங்களுடைய பொறுப்பாகவே மாறிவிடுகின்றது உங்களுடைய வேந்தனையாகவே மாறிவிடும் அப்படியாக அந்த முடிக்கு திறப்பிணிகள் மிக தெளிவுடையவர்களாக நான் ஒவ்வொரு நிமிஷமும் ஆண்டு மாத்திரம் செய்கிறேன் என்ற உணர்வுடைய காணப்படுவேன் அப்பாவுக்கு ஒரே ஒரு பையன் பெரிய வசதி உள்ள குடும்பத்தில் உள்ளவர் ஆகினால் அந்த ஊரில் எங்க பையனை விட பெரியவன் யாரும் இருக்கக்கூடாதுன்னு பெயரையே பெரியவன் வச்சுட்டார பெருமா இருக்கு அவர் இயேசு ஏற்றுக்கொண்ட பிறகு அவர் தேவன் என்று அறிந்து கொண்ட பிறகு தன்னுடைய பெயரை சின்னவன் என்று சொல்லி மாற்றிக் கொண்டிருக்கிறார் சின்னப்பர் என்றால் பவுனுக்கு என்ன அர்த்தம் தெரியுமா சின்னப்பர் அவ்வளவு தாழ்மையாக அறிந்து கொண்டவர்கள் தங்களை உயர்த்துவதற்கு என்னவே மாட்டார்கள் அதனால் பிரியமான ஒவ்வொருவரும் தன்னுடைய உள்ளங்களை சரியாக உயிர் ஆராய்ந்து தேவனுக்கு முன்பாக தாழ்வைப்படுகின்றோமா அது தேவடி சித்தத்துக்கு எதிர்த்து நிற்கிறோமா அது பெருமையான சோபமாச்சது என்பதை உணர்ந்து பெருமையுள்ளவனுக்கு தேவை எதிர்த்து நிற்கிறார் என்று எழுதியிருக்கின்றபடி மிகவும் தாழ்வு உள்ளவராக மாற வேண்டும் என்று ஆவியானவர் சொல்லுகிறார் அந்த சவுல் கிறிஸ்தவ மார்க்கத்தை அழித்துக் கொண்டு வந்த மனுஷன் தமஸ்கூரில் சில கிறிஸ்தவ சீசில் இருக்கிறாள் என்று கண்டு அவளை சிறச்சாலையில் பிடித்து அனைத்து சித்திரவதை செய்ய வேண்டும் என்று ஒரு சிலவில்லை அதிகாரத்திலே அதிகாரம் பெற்று இங்கிருக்கிற தேவாலயத்து தலைவர்களுக்கு எல்லாம் லற்றர்கள் அதிகம் கடிதங்கள் வாங்கி கொண்டு வந்து கொண்டிருந்த நேரத்தில் இயேசுனாளர் அவரை மத்தியான சந்திக்கின்றார் சூரிய ஒளியை பாடுகிற பிரகாசமான ஒரு வழி அவர் மேல் மின்னலாக இருந்து பாய்கின்றது கண்கள் ரெண்டு வழியை தள்ளுகின்றது மதத்திலிருந்து கீழே மிளகின்றார் பயங்கரமான சத்தம் என்று கேட்கிற சவுலே சவுலே என்னையும் துண்டுப்படுத்துகிறாய்மான் என்று சொல்லுகிறார் கேட்டது பதிலு சரியான உச்சரிப்பு கிடைக்க தெரியவில்லை இவருக்கு தெரிவ தெளிவாக கேட்டது அந்த சத்தம் கேட்டவுடனே ஆண்ட உதவியார் என்ன செய்ய சித்தமாக இருக்கிறீராய முதலாவது வார்த்தைன்னு தெரியுமா என்ன செய்ய சித்தமாக இருக்கிறேன் வாழ்க்கை இரங்களுக்கு ஒப்புக் கொடுக்கிற திரும்ப ஊரின் சேர்தான் ஒப்புக் கொடுத்தது என்று பலர் ஏன் கொள்கிறார்கள் பெரிய வருமானவரும் உழைப்பவர் பெருமை ஐயாயிரம் அழைப்பு இப்படித்தான் எண்ணமே தவிர செய்ய வேண்டும் என்று வேத வாக்கி சொல்ல வேண்டும் அந்த வரையிறேன் அப்போது சித்தம் அங்கே வழிபடுகின்றது அதிசீ நட தண்ணி வேண்டியா இருக்கிறான் இப்படிப்பட்ட தேவ சித்தம் செய்யாதான் வேற ஒரு சுத்தம் கிடையாது உலகத்தில் தேவ சுத்தம் நடக்கணும் இல்லன்னா சாத்தாரணம் செய்ய வேண்டும் அப்படித்தான் உலகத்தில் ஏராளமான மக்கள் கடந்து போய் கொண்டிருக்கிறார்கள் நமக்கு தெளிவடையாக காணப்பட வேண்டும் என்று ஆவியானவர்கள் சொல்லுகிறார் அப்போது ஒன்பதாம் அதிகாரம் ஆறாவது நான் நடுங்கித் திகழ்த்து ஆண்டவரே நான் என்ன செய்ய சுத்தமாக இருக்கிறேன் என்றால் அப்பயே சீனாவின் சொல்ற மாதிரி சொல்லியிருக்கலாம் பாவம் மன்னிக்கப்படுவது எனக்கு சொல்லிட்டாரு என்ன உடனே போக சொன்னாரு சத்தம் கேட்டது என்பதற்கு நீங்க ஒரு விளக்கத்தை எவர் சொன்னாலும் ஏற்றுக்கொள்ளக்கூடாது என்பதை உங்களுக்கு அறிவித்துக் கொள்கின்றோம் நமக்கு உரைகள் இந்த வேத புத்தகமாக இருக்கிறது நியாயம் சாதிக்கவில்லை என்னுடைய வார்த்தைகளை உங்களை நியாயத்தில் இருக்கும் என்று சொல்லியிருக்கிறபடினால் வேத வாக்கியத்தில் இல்லாத வேலையை சொல்லி மக்களை ஏமாற்றுகிற கூட்டம் பெருகிவிட்டது இந்த பொருளுக்கயங்கரமான ஒரு தரிசனம் கிடைத்தது எச்சரிப்பு கிடைத்தது கண்களெல்லாம் வெளியே தள்ளி குருளனாக வெளியே எந்திரிக்கின்றார் நான் என்ன செய்ய சுத்தமா இருக்கிறேன் செய்ய வேண்டியது அங்கே உனக்கு சொல்லப்படும் யாருக்கு யாருக்கு சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை எனக்கு சொப்பன்னு நினைச்சது போச்சு நார் போறேன் அப்படித்தான் ஏற்றுக்கொள்கிறார் அவருக்காக போகிற மனம் இல்லாமல் போய் போய் ஒரு நாள் தேவதற்கும் பொழுது பரிதாபகரமான நிலவுகள் ஆகிவிட்டோம் என்று அனைவர் உணரப்போகின்றார்கள் பதிமூன்றாவது அதிகாரி இருபத்தி ரெண்டாவது வசனத்தை வாசிக்கின்ற பொழுது அரசனாகி தாவிதை குறித்து ஆண்டவர் சாட்சி கொடுக்கும் பொழுது என்ன சொன்னார் பின்பு அவனை தள்ளி அரசனாகி சவுலை தள்ளி தாவிதை அவனுக்கு ராஜராக ஏற்படுத்தி ஈசாயின் குமாரனாகி தாவிதை என் இருதயத்தை எனக்கு சித்தமானதுலாம் அவன் செய்வான் என்று அவனை குறித்து ஆண்டவர் சாட்சி கொடுத்தார் ஆண்டவர விரும்புகிறார் அவன் எனக்கு சித்தமானதை மாத்திரம்தான் செய்வான் சித்தம் செய்ய மாட்டான் என்று தேவை நம்மை குறித்து சாட்சி கொடுக்க வேண்டும் ஆண்டவர் விரும்புகிறார் பிரியமான தேவ ஜானமே தேவை சித்தம் செய்யும்படியாக கரவு கார்த்தவரை மெட்டெடுத்திருக்கிறார் மாத்துக்கு செல்வன் என்று சொல்லியிருக்கிற அப்படினா விழாவின் சித்தம் என்ன என்பதை அறிந்து கொள்ள வேண்டும் என்று விரும்புகின்ற மக்களுக்கு மாத்திரம் அறிவிக்கப்படுகிறார் அவர்களுக்கு அறிவிக்கக்கூடிய ஆழ்கணத்தில் அவரை கொண்டு சேர்க்கிறார் கற்றுக்கொண்ட பிறகு அபிஷேகத்தை பெற்று ஞானசானத்தை பெற்று அதுக்கப்புறம் தேவனுடைய உத்தரவு பெற்றவர் பெரிய அப்போ சலனாக எடுத்துக்கொள்ளப்பட்டு தேவனால் கற்பிக்கப்பட்டு பெரிய அப்போசலனாக மாறினார் என்று சொல்லி பரசுத்தியதாக பற்றி இருக்கிறார் அதிலால் அருமையான தேவ ஜனமையை திருச்சி வைப்பலையில் ஒவ்வொருவரும் தேவசத்தம் செய்யக்கூடியவளாக சின்னவர்களும் பெரியவர்கள் எல்லாருமே நாம் தேவ சித்தம் செய்கிறோம் பிள்ளைகளை குறித்து பெற்றோர்கள் அறிந்து கொள்ளும்படியாக ஒவ்வொரு பெற்றோர்களை திருச்சேரிய அங்கங்கள் அறிந்து கொள்ளும்படியாக அப்படி எல்லாரையும் அறிந்து கொள்ளும்படியாக எல்லாரும் தேவசுத்தம் செய்கிறோம் என்று புரிந்து கொள்ளும்படியான ஒரு வாழ்க்கை நிமிடத்தில் உருவாக வேண்டும் என்று அனைவியானவர் விரும்புகிறார் என்பதை உலகத்தில் சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகின்ற அந்த தேவ சித்தத்தை நாம் எப்படி இருக்க வேண்டும் என்று பரிசுத்த போல் ரோமாபுரியா இருக்கும் நிறுவம் எழுதும்போது ஒரு வாசனத்தில் பிடிச்சோடுகிறார் ரோமர் பன்னிரெண்டாம் அதிகாரம் இரண்டாம் அதுவாசனம் நீங்கள் இந்த பிரபஞ்சத்திற்கு வேஷம் தெரியாமல் தேவருடைய நன்மையும் பிரியமும் பரிபூர்வமான சித்தம் என்னது என்பதை பகுத்தறியத்தக்கதாக உங்கள் மனம் புதிதாக இருந்தனாலே மருங்கள் உலக சிநேகத்தில் பாவசி சின்பங்களையே நினைத்துக் கொண்டிருக்கின்றவர்கள் தேவ சித்தம் அறிய இயலாது என்று நீ வேணும் சொல்லுகின்றன அதனால் பிரபஞ்சத்து மொத்த வேஷம் தெரியாமல் ஹேவனுடைய நன்மையும் பெரியவும் பரிபூர்ணமான சித்தம் என்பதை என்பதை பகுத்தறியத்தக்கதாக உங்கள் மனம் புதிதாக இருந்தனாலே மறுரூபமாகுங்கள் மதந்தானையா புய்தல்ல சொல்ல சொல்வார்கள் உடம்பு எது ஆண்டவருக்கு எது பெரியமாக இருக்கின்றது தேவனுடைய பரிபூர்ண சித்தம் என்னது என்பதை அறிந்து கொள்வதற்கு உள்ளம் தூய்மை அடைந்தால் மாத்திரம் என்று அறிந்து கொள்ள முடியும் என்று ஆவியானவர் சொல்லுகின்றார் அது அறிந்து கொண்ட இடத்திலே கடந்து சென்று தேவ சித்தம் செய்ய வேண்டும் என்று கற்றுக்கொண்டு செய்வது நல்லது என்பது சொல்லிக்கொண்டு ஆசைப்படுகின்றோம் ஆலோசனை இல்லாத இடத்துல ஜனங்கள் விழுந்து போவார்கள் சிலருக்கு செய்ய வேண்டும் என்று அது தேவையுடைய மனுஷன் மூலமாக மாறான ஆலோசனைகள் வரும்பொழுது அது கசப்பாக தோன்றுகின்றது வெறுப்பாக தோன்றுகின்றது வருத்தமாக தோன்றுகின்றது இனிய இடத்தில் ஆலோசனை கேட்கக் என்கிற முடிவு உருவாகின்றது அது மீழ்ச்சியை உருவாக்குகிறது என்று சொல்லுகிறது அநேக ஆலோசனைக்காரர்கள் இருந்தால் சுகம் உண்டாகும் ஜெயம் உண்டாகும் என்று ஆலோசனை சொல்லுகிறது ஆகினால் பிரியமானவர்களே சுய வெறுப்பத்தின்படி வாழ வேண்டும் என்று யாரும் எண்ணிவிடாதபடி விரும்புகின்றார் ஒன்னதிகாரம் பத்தாவது வாசிக்கின்ற பொழுது ஒன்பது பத்து வசனங்கள் ஒன்னாம் அதிகாரம் ஒன்பது பத்து மாங்கள் நிறைவேறும் போது விலங்கு நியமித்தின்படி பருமுகத்தில் இருக்கிறவைகளும் ஆகிய சகலமும் கிறிஸ்துக்குள்ளே கூட்டப்பட வேண்டும் என்று தமக்குள்ளே தீர்மானித்திருந்த தம்முடைய தயவுள்ள சித்தத்தின் ரகசியத்தை எங்களுக்கு அறிவித்தார் அப்போது சிலருக்கு அறிவித்தார் என்று யாருக்கு அறிவிக்கப்படும் தெரியுமா தேவனுடைய மனிதனுக்கு தேவனோடு உருவாடி கொண்டிருக்கின்றவர்களுக்கு தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டிருக்கின்ற நகை தேவசத்திற்கு தெரிவிக்கப்படுகின்றது பிள்ளைகள் அவரது மூலமாக தேவசித்தத்தை கற்றுக்கொள்ள வேண்டும் கற்றுக்கொண்டு தொடர்ந்து நாங்களும் தேவசித்தத்தை அறிந்து கொள்ளக்கூடிய அறிவுக்குள்ளே வளர்க்கப்பட வேண்டும் என்று ஆவியானவர் கூறுகிறார் என்பதை சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகின்றோம் காலங்கள் நிறைவேறும் போது விலங்கு நியமித்தின்படி வர்லோகத்தில் இருக்கிறவர்களும் பூலோகத்தில் இருக்கணுமாகி சகலமும் கிறிஸ்துக்குள்ளே கூட்டப்பட வேண்டும் என்று தமக்குள்ளே தீர்மானித்திருந்த தயவு தம்முடைய தயவுள்ள சித்தத்தின் ரகசியத்தை எங்களுக்கு அறிவித்தார் என்று பரிசுத்த பௌர்விதமாக யாருக்கு தேவசித்தங்கள் அறிவிக்கப்பட்டிருக்கிறதோ யாருக்கு தேவசித்தம் வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறதோ அவர்கள் தான் தேவசித்தத்தை சரியாக சொல்ல முடியுமே தவிர ரோட்டில் போறவர்கள் எல்லாருமே சொல்ல இயலாது பைபிள் வச்சிருக்கிற எல்லாரும் தேவசித்தத்தை அறிய முடியாது என்பதை உங்களுக்கு அறிவித்துக் கொள்கின்றோம் சர்வசாதாரணமாக மாறிவிட்டம் அறியம் இல்லாதபடியே எங்கேயாவது காணிக்க வேண்டும் பெற்றுக் கொள்ள வேண்டும் வேண்டுமாத்தே மக்கள் விரும்பி வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள் தவிர தேவ சுத்தம் செய்ய வேண்டுமே தேவசுத்தம் செய்யாதவர்கள் தேவடையத்துக்குள்ளே செல்ல மாட்டார் சொல்லியிருக்கிறார் அப்பமையான தேவஜானமே என்னுடைய வாழ்க்கை வாழ்க்கை தேவசத்து திரும்பத்தில் தேவசத்து ஒன்றாம் அதிகாரம் ஒன்பது முதல் பதினொன்று வரை உள்ள பணசுத்த போல் விதமாக சொல்லுகின்றனர் எல்லா ஞானத்தோடும் விவாகத்தோடு விவேகத்தோடும் எல்லா பொறுமையும் நீடிய சாந்தம் உண்டாவதற்கு மகிமையான அவருடைய எல்லா வல்லமையாலும் பலப்படுத்தப்படவும் உங்களுக்காக வேண்டுதல் செய்ய மனிதர்கள் தேவ ஜனங்களுக்காக நோக்கம் தெரியுமா இது நாங்கள் இதை கேட்ட நாள் முதல் உங்களுக்காக இடைவிடாமல் நீங்கள் எல்லா ஞானத்தோடும் ஆவிக்கு அறிகிற அறிவினாலும் நிரப்பப்பட வேண்டும் என்பதற்காக அறிவினால் நிரப்பப்படவும் சகலவித நற்கரிகளுமாகிய கனிகளை தந்து தேவனை அறிகிற அறிவில விறுத்தியடைந்து கர்த்தனுக்கு பெரியமுண்டாக அவருக்கு பாத்திரமாக நடந்து கொள்ளவும் சந்தோஷத்தோடு கூடிய எல்லா பொறுமையும் நீடிய சாந்தம் உண்டாவதற்கு மகிமையான அவருடைய வல்லமையின்படி எல்லா வல்லமையாலும் பலப்படுத்தப்படவும் உங்களுக்காக வேண்டுதல் செய்கிறோம் என்று சொல்லிவிட்டார் தெரியுமா பள்ளிகள் படிப்புக்காக தடவாசல் கட்டுவதற்காக சொல்லுவாங்க அதுக்கு ஜெயிப்பது நல்லதுதான் அதோடு அவர்கள் தேவ செய்தால் மாத்திரம் தான் ஆசீர்வாதங்கள் எல்லாம் உண்டாகின்றது அதனால விதமாக எல்லா வித ஞானத்தோடும் எல்லாவித உணர்வோடு கூட தேவனுக்கு சித்தமான விலை அறிவை அறிந்து கொள்வதற்காகவும் எல்லா சான்ந்தத்தோடும் சமதானத்தோடும் பொறுமையோடும் சந்தோஷத்தோடு வாழ்கின்ற ஒரு புனிதமான வாழ்வை அடைந்து கொள்வதற்காக உங்களுக்காக வேண்டுதல் செய்கிறோம் புரியமான விலை அப்படிப்பட்ட வேண்டுதல்லை கேட்கிற மக்கள் உங்களுக்காக வேண்டிக் வேண்டும் என்று விண்ணப்பி செய்து கொடுக்கிற மக்கள் எல்லாரும் இந்த விண்ணப்பத்தின்படி தேவ சுத்தத்தை அறிந்து கொள்ளக்கூடிய அறிவை சீக்கிரமாக அடைந்து கொள்ளுகிறார்கள் அதை விரும்பாதவர்கள் அந்த அறிவின்றி வெளியே போகிறார் என்று பரிசுத்தாவி வாசிக்கின்ற பொழுது ஏசு கிறிஸ்து உலகத்துக்கு வரும் இப்படி சொல்லப்பட்டதாக இங்கு எபிரீரு மகர்த்தா இப்படி சொல்லுகிறார் மறுபடியும் வாசிங்க புத்தகழ குறித்து எழுதியிருக்கிறது என்று சொன்னது என்றார் மேற்கொண்டே பாவனி வார வலிமையும் நீர் விரும்பவில்லை அவைகள் உங்களுக்கு தேவதையும் சித்தத்தின்படி செய்ய இதோ வருகிறேன் என்று சொன்னார் இரண்டாவதை நிலைநிறுத்துவதற்கு முதலாவதை நீக்கி போடுகிறார் ஒரே தரம் பலியிடப்பட்டாலே அந்த சுத்தத்தின்படி சித்தத்தின்படி நாம் பரிசுத்தோம் என்று சொல்லித்த பால் எழுப்புகின்றார் அப்பொழுது உம்முடி சுத்தத்தின்படி செய்ய இதோ வருகிறேன் என்னை குறித்து எழுதியிருக்கிறது என்று சொன்னேன் என்று சொன்னார் என்று எழுதப்பட்டிருக்கிறார் ரொம்ப ஏழ்மையான கோத்தில் இயேசுநாதன்டி மடியில நான் அமர்ந்து இருக்கிறேன் அது எனக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருந்த வருத்தமாக இருந்தது மேல இப்படிப்பட்ட ஒரு கோலத்தில் இயேசுநாதர் வர வேண்டும் என்று சொல்லி தியானித்துக் கொண்டிருக்கின்ற பொழுது எல்லாமையே உங்களுக்காக இடுப்பில ஒரு சின்ன துண்டு வசூன மானத்தை மறைத்துக் மற்றபடி அவருடைய அங்கத்திலே ஒரு சரி நபர் ஆடைகூட இல்லை அந்த தோற்றத்தில் இந்த காலினால் அவரை காண முடிந்தது நம்ம இந்த உலகத்தில் உல்லாசமான வாழ்க்கையை வாழ வைப்பதற்காக வரவில்லை ஒரு வாழ்க்கை வாழ வைக்க வேண்டியதற்காக ஆடம்பரத்திலே கடந்து போய் கொண்டிருக்கின்றது உயர்ந்த உல்லாசத்திலே சென்று கொண்டிருக்கின்றது செய்ய முடியாதேன் புத்தக சூழல் என்னை குறித்து எழுதியிருக்கிறது என்று சொன்னேன் சர்வாக தகனும் தகன பணிகளும் பானவழிகளையும் உனக்கு முன்பு அந்த பணிகள் எல்லாம் இதற்கு முன்னேடையாளம் உலகத்தில் பாவத்தை சுமந்தித்திருக்கிற தேவாட்டுக்குட்டி என்று சொன்னது போல் அந்த தேவாட்டுக்குட்டி பலி செலுத்தப்பட போகிறார் மூலமாக சர்வலோகத்தையும் பாவங்களும் நிவர்த்தி செய்யப்பட போகிறது என்பதற்கு அந்த பழிமுறைகளும் ஆராதனைகளும் கொடுக்கப்பட்டிருந்தது புரியுமான பரிசீலித்தவர்களாக மாற்ற வேண்டும் என்பதற்காக சுத்தத்தின்படி வாழ வைக்க வேண்டும் என்பதற்காக நம்மை மீட்டெடுத்தபடியினால் உலகத்திற்கு சொந்தமாக எடுத்துக் கொள்ளவில்லை இந்த உலகம் எல்லாம் உண்டாக்கப்பட்டது பூமியில் வந்து நிறைவும் அவருடையதாக இருக்கிறது மெள்ளியும் போன்றும் அவருடைய சமயங்களை வீணா செலவழித்து விடாதபடி கிடைக்கிற ஒவ்வொரு நிமிஷத்தையும் ஆண்டவருக்காக நான் செலவு செய்ய வேண்டுமே என் ஆண்டவரோடு கூட உறவாட வேண்டுமே என் ஆளு சுத்தின்படி மாத்திரம் வாழ வேண்டும் என்கிற விருப்பத்தை உருவாக்கி கொண்டு என்று புத்தகரல் என்னை எழுதிய அடிக்கப்பட்டவர் அடிக்கப்பட்டவர் என்றால் பிழாவுடைய தீர்மானத்தில் அது நிறைவேற்றப்பட்டு விட்டது அடிக்கப்பட்டது நாலாயிரம் ஆண்டுகளுக்கு பிறகுதான் செய்ய வேண்டும் என்பதற்காக உலகத்தில் சொல்லுகின்றபடிதான் வாழ்க்கையை கொஞ்சம் நாம் புனிதமாக்கொண்டு ஒவ்வொரு நிமிஷம் பேச்சிலும் செயலிகளிலும் நடைமுறைகளிலும் எல்லா காரிய வார்த்தைகளிலும் சிந்தனைகளிலும் உடல்நடைகளிலும் எல்லாவற்றிலுமே தேவை சுத்தம் செய்யக்கூடியவர்களாக காணப்பட வேண்டும் என்று ஆவியானவர் சொல்லுகிறார் முப்பத்தி ஆறாவது எழுதியிருக்கிறது நீங்கள் தேவனுடைய சுத்தத்தின்படி செய்து வாக்கு தத்தம் என்னப்பட்டதை பெரும்படிக்கு ஒரு ரூபாய் வேண்டியதாக இருக்கிற அவசரப்பட்டு விடாதீர்கள் காலம் தாழ்ந்து விட்டதை என்று எண்ணி விடாதீர்கள் தேவனுடைய வாக்குத்தி என்றால் தேவ சத்தின் மக்களுக்கு தான் வாக்குத்தம் பண்ணி இருந்தது அங்கே இருந்து புறப்பட்டவர்கள் இருபது வயதுக்கு மேற்பட்ட எல்லாருமே தேவ சித்தம் செய்யாதவர்களாக மாறிவிட்டார்கள் ரெண்டே ரெண்டு பேர் மாத்திரம் யோசிவங்க மர்களாக காணப்பட்டபடி நாலு காணாது குழு பிரவேசித்தார்கள் மற்றபடி யாருமே பிரவேசிக்கவில்லை ஒரே ஞான மோஜனத்தை பிசித்தார்கள் ஒரே ஞானபானத்தை கொடுத்தார்கள் கூடாரத்துக்கு தான் பரிசுலுத்தினார்கள் மேல்தூகுளாக இருந்தார்கள் அதிகமாக எல்லாரும் ஞானஸ்தானம் பெற்றால் என்றெல்லாம் பரிசுத்தான் நிலையைத் திறந்த போதிலோ அது எல்லாரிடத்திலும் தேர்தல் புரியமாக இருந்ததில்லை என்ற அப்போது அதனால் பிரியமான தேவ ஜனமே ஒரு ஆழைக்குரிய வாழ்க்கை தேவனுக்கு பிரியமானதாகவே இருக்கட்டும் பிரியமில்லாத எந்த காரியமாக இருந்தாலும் தள்ளி போட்டு விட்டு விடுதலை பெற முடியல இருந்தால் அதற்காக கேட்டு ஐயா தேவனுக்கு பிரியமில்லாத ஒரு உணர்வு தேவனுக்கு பிரியமில்லாத ஒரு எண்ணம் என்ற வாழ்க்கையில் உருவாக்கி கொண்டே இருக்கின்றது என்னுடைய பேச்சுகளில் என்னுடைய தேவனுக்கு பிரியமில்லாதே இருக்க நீங்கள் ஒத்துக்கொண்டால் அன்றி உங்களுக்கு பாவகிறாள் போகவே நிச்சயமாக விடுதலை பெற வேண்டும் என்று யார் பிரயாசப்பட்டு அறிக்கை செய்கின்றார்களோ அவர்களுக்கு மாத்திரம்தான் விடுதலை கிடைக்குமே தவிர விடுதலை கிடைக்காது எல்லாருக்காக தான் மறித்தார் உலகத்திலே பாவம் பொருகிக் கொண்டே வருகின்றது பாவம் பூர்ணமாகும்போதுதான் மரணத்தை பிறப்பிக்கும் என்று போல உலக பாவம் பூர்ணமாகும் பொழுது உலகம் என்று சொல்லி வேதவாய்க்கும் சொல்லுகின்றது அப்படிப்பட்ட காலகட்டத்தில் நாம் இருந்து கொண்டிருக்கிறோம் நமக்குள்ளி விடாதபடி நம்ம ஒரு மிக கவனமாக நம்மளுக்கு உலகத்தில் வாழ்வதில்லாமீன் இறைவனுக்காக இந்த உணர்வுகள் நம்முடைய உள்ளத்தில் நிரப்பட்டு அதற்கு மேன்மையான இடத்துக்கு அழைத்து செல்லும் என்பதை குழுமத்தில் சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகின்ற ஒன்பது சொல்லுக்கு நாலாம் அதிகாரம் மூன்றாவது சொலுத்த வாசிக்கின்ற பொழுது விலகிருந்து பரிசுத்த குறைவு எப்படி ஏற்படுகிறதோ அப்போ தேர்வு சுத்தம் மூறப்படும் என்பதை உணர்ந்து எல்லா காரியத்திலையும் கொடுக்கப்படுகிற ஆலோசனை நன்றாக மதித்து எனக்கு முடியவில்லை என்று சொல்லி யாரும் எண்ணிக்கொண்டிருக்காங்க விரும்பவில்லை என்பது அதனுடைய பொருள் என்பதை உங்களுக்கு அறிவித்துக் கொள்கிறேன் விடுதலை பெற்றும் சில காரியங்களில் விடுதலை பெற முடியாது இருப்பதற்கு விடுவதற்கு விருப்பம் இல்லை நமக்கு அதனால விட முடியவில்லை பாக்கெட்ல சிகரெட்டை போடு சிகரெட்டு விட முடியலை விடுங்க அப்ப குடிக்கிறது அதுதான் முடியல என்று திருப்பி வரார்கள் அப்படி இல்லாதபடிக்கு பாவத்தில் மறுக்கிற வெறுப்பு எது பாவம் என்று தெரிந்து கொண்டமோ அது இனிமேல் செய்யக்கூடாது நிச்சயமா தாள ஒன்றும் போயிடாது அதனால நம்ம வாழ்க்கை ஒன்று முடிந்து போகிறதில்லை அதை விரும்பக்கூட அந்த நிலை நிமிடத்தில் காணப்படும் ஆனால் பாவ நம்பத்தில் வாசிக்கும் பொழுது சிலருடைய பாவங்களிலிருந்து சிலருக்கு விடுதலை பெறாமல் அவதிப்படும் பொழுது தேவன் சிலருக்கு இப்படிப்பட்ட சில சிக்ஷைகளை கொடுக்கிறார் பல கொடுத்து விடுகிறார் அது ஜீவகாலம் எல்லாம் அந்த பிறகு என்று ஒட்டி கொண்டே இருந்து கொண்டிருக்கின்றது காரணங்களை பரிசுத்தமாக காத்துக்கொள்ள வேண்டும் என்பதற்காக யாவரும் அது போல பரிசுத்தாக வேண்டும் நான் பரிசுத்தராக நீங்கள் பரிசுத்தமாக இயேசுநாதர் சொன்னது போல அமீதமான எல்லாருமே பரிசுத்த மனுவலாக இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகின்ற முடினால் முடியாமல் போகிறதுனாலும் அநேகர் திறந்ததில் மீறு கருந்தாலும் சிலருக்கு நிரந்தரமான சில தலைவர்களை வைத்து விடுகின்ற ஏனென்றால் மாமேசத்திலே பாடுபடுகிறவன் இனி மாமேசத்தில் இருக்கும் காதவர் காதவரைக்கும் மனுஷருடைய இச்சைகளின்படி பிழைக்காமல் பேருடைய சித்தத்தின்படியே பிழைக்கத்தக்கதாக பாவங்களை விட்டு ஒய்ந்திருப்பான் அது பாடாக வேதனையாக வியாதியாகவோ வருத்தமாகவோ சில நெருக்கமாகவோ பாவத்தை விரும்பாத ஒரு மனதனை உருவாகும்படியாக பண்ணுகிறார் சொல்லுகின்ற பதினைந்து முதல் பதினேழு வரை உள்ளாசன்களை வாசிக்கலாம் உலகத்திலும் உலகத்தில் உள்ளவர்களும் அன்பு கூறாதீர்கள் நினைத்திருப்பான் ஹலோ உலகத்திலும் உலகத்தில் உள்ளவர்களும் அன்பு கூறாதீர்கள் ஒருவன் உலகத்தில் அன்பு பிளாவின் அன்பு இல்லை உலகத்தை முடியலை சிலருக்கு அடையுடைய உலகத்தில் இருக்கிறவருக்கு எப்படி உலகத்தை விட்டு வாழ முடியாது முடியுமா அதெல்லாம் சொல்லிக் கொள்ளுவீங்க அதெல்லாம் முடியாது என்றுதான் எண்ணுகிறாரே தவிர அந்த வசனத்தை சரியாக வாசித்து தியானிப்பீர்களால் நாம் யாரிடத்தில் அன்பு செலுத்துகின்றோம் தியானிக்கும் பொழுது நமக்கு ஒரு தெய்வீக உணர்வு விட்டுவிட்டு அறிவிப்பி நான் நேசித்துக் கொண்டு வந்திருக்கிறேனே எந்த உணர்வுகள் உண்டாகி விடுதலை பெற்றுக் முடியும் என்று படிப்புகின்றது உலகத்திலும் உலகத்தில் உள்ளவர்களும் அன்பு கூறாதீர்கள் ஒருவன் உலகத்தில் அன்பு கூறுந்தாவின் அன்பு இல்லை ஏனெனும் ஆமிஷத்தின் நிச்சயம் கண்களின் நிச்சயம் ஜீவனத்தின் பெருமையுமாக உலகத்தினுடைய பிதாவினால் உண்டானவர்கள் அல்ல அவைகள் உலகத்தினால் அப்ப இந்த நேசம் வரும்போதுதான் உலகத்தில் செய்து கொண்டிருக்கிறார் சாத்தானது நன்றாக தெரியும் வந்துட்டால் பிதாவினுடைய அன்பு உங்களுக்கு இருக்காது செய்ய மாட்டார் என்பதை அறிந்து இப்படி தேவ ஜனங்களை அவன் ஏமாற்றி வஞ்சித்து பாவத்தலைக்குள்ளே மாட்டிக்கொள்ள வைக்கின்றபடினால் ரொம்ப தெளிவுள்ளவர்களாக ஜெயம் பெறுகிறவர்களாக காணப்பட வேண்டுமாம் பிசாசை எதிர்த்து நல்ல அப்படி அவன் உங்களை ஓட்டு ஓடிப்போவான் எழுதியிருக்கின்றபடி எல்லாரும் ஜெயம் உலகமான இச்சைகளை ஒளிந்துவோம் தேவைய சுத்தத்தின்படி செய்கிறவன் என்ற நேர்க்க நிலைத்திருப்பார் மக்கள் மாத்தான் அழியாதென்பைக்கு நினைத்திருக்க போறாள் என்று அருமையான ஒரு நிலையான வாழ்க்கை நமக்கு தர வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகின்றார் அதனால எனக்கு என்னுடைய சித்தத்தின்படி ஒரு ஆசா நான் எழுப்புகிறேன் அவனுக்கு நிலையான விட்டே கட்டுவன் என்று ஆண்டவர் சொன்னது போல நம்ம எல்லார் ராஜாக்களாக ஆசாரிகளாக ஆக்கியிருக்கிறபடியால் நமக்கு நிலையான வாழ்வை தர வேண்டும் என்று விரும்புகின்றபடியினால் நம்மிடத்தில் பரிசுத்த குறைவுகள் காணப்படாதபடிவர்களாக வேண்டும் என்பதே பின் அவர் சுத்தமாக இருக்கிறது என்று சொல்லியிருக்கின்றபடி நான் எப்பொழுதும் பரிசுத்தமாகவே இருப்பதற்கு வாஞ்சிக்க வேண்டும் என்று தேவசமத்தில் கேட்டுக்கொள்கிறோம் ஒன்பது ஐந்தாம் அதிகாரம் பதினெட்டாம் சிலத்திலும் பரிசுத்த போலீசை சொல்லுகின்றார் எல்லும் சோத்தனம் செய்யுங்கள் அப்படி செய்வதையே உங்களை குறித்து கிறிஸ்திய குறித்து தேவடைய காரியமாக நேருக்கு தெரிந்து விட்டிருப்போம் ஆரம்பத்தில் அதை சொல்லிக் கொடுக்கும்போது ரொம்ப அழகாக இடம் சோத்திரம் சொன்னவர்கள் இப்படி தேவத்தில் சோத்தனம் செய்வதற்கு குறைந்து கொண்டு காரணம் என்ன தெரியுமா தேவ சுத்தத்தை குறைத்துக் கொள்கின்றோம் ஒரு சுயவிருப்பத்தை நிறைவேற்றுகின்றோம் மாமிசத்தினுடைய உணர்வுகளுக்கு இடம் கொடுக்கின்றோம் ஆவியானுடைய உணர்வுகளை குறைத்து விடுகிறோம் என்று சொல்லி எண்ணுகின்றபடியினால் இங்கே ஆவியான எல்லாவற்றிலையும் சோத்தனை செய்யுங்கள் அப்படி செய்வதே கிறிஸ்திய குறித்து தேவிட சித்தமாக இருக்கிறது அது இறைவருக்கு பரிசுத்தி ஆராதிக்கிறவர் நிலது எப்பொழுதும் சோத்தனம் உதடுகளின் தனியாக சோத்தன வலிய போது செலுத்துங்கள் ஹலோ ஜனமே நம் இறைவனுடைய பிள்ளைகள் இறைவனுக்கு அவசாரியிலாக நாம் இறைவனுக்கு எப்பொழுதும் வலி செலுத்திக் கொண்டு ஆராயித்துக் கொண்டிருக்க வேண்டும் என்று அழைக்கப்பட்டிருக்கின்றன அறாமத்தில் கூடியிருக்கும் மாத்திரமல்ல மாத்திரமல்ல எப்பொழுதும் எல்லாவற்றுக்காகவும் சோத்தனை செய்து கொண்டே இருக்க வேண்டும் என்று சொல்ல வேண்டும் கடல் கடலோடு உருவாக்கொண்டிருக்கிறோம் அவர்களுக்கு தான் தேவ தரிசனங்கள் எல்லாம் காடுகின்றது உருவாடுகின்றது எங்கே என்னென்ன நடக்க போறது தீவு சத்தத்தை அறியத்தக்கான அறிவர்களுக்கு பெருக ஆரம்பிக்கின்றது அவர்கள் காட்சி தரிசனங்களிலே சொல்லுகிறார்கள் அனைவருக்கு பேய் தரிசனங்கள் அதிகமா காணுது பயந்துதான் இருந்தா கூட நல்லா இருக்கும் வந்துட்டாலே பயமா இருக்கிறது எப்ப நேரம் தெரியல அப்படி இல்லாதபடி தேவ தரிசனம் உள்ள காணப்படுது எப்பொழுதும் எல்லாவற்றுக்காக சோத்தனை செய்யுங்கள் உங்களை குறித்து கிறிஸ்து தேவ சுத்த விதவாக இருக்கிறது என்று ஆவியர் அவர் சொல்லி நாம் எல்லாவற்றுக்காக நன்மை கிடைச்சதுக்காக மாத்திரம் சொன்னதுதான் அதில் ஒரு பலன் இருக்கும் என்று சொல்லித் தரிந்தவர்கள் காரணம் இல்லாமல் யாரையும் வருத்தப்படுத்துகிறது அப்படி தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாக அன்பு ஊர்களுக்கு சகலமும் நன்மைக்கு எதுவாகவே நடக்கிறது என்று அறிந்திருக்கிறோம் என்று எழுதியிருக்கிறபடியால் ஒரு நன்மை இருக்கும் என்று எண்ணுகின்றவர்கள் தான் அடைத்து காமரத்தில் மாட்டிங்கிடப்பட்டவர்களாக அரை இருட்டறைக்குள்ளே அடைத்துக் கொண்டு விட்டு போயிட்டார்கள் ராத்திரி பனிரெண்டாம் மணி நேரத்தில் இருவரும் கருத்தரை தீர்த்து பாடினார்கள் அனலுயா சோத்துறது பாட்டு பாடி கருத்து தீர்த்தார்கள் நமக்கு வழிபட்ட எண்ணவர் நமக்கு இஷ்டமான காரியம் தான் ராமதேவ சுத்தான் சோத்திரமெல்லாம் சாப்பிட்டு திருப்தியா இருக்கும் போது ஒழுங்கா பணம் எல்லாம் கிடைச்சிட்டு இருக்கும் போது நாம் உலகத்தில் வாழ்றதுக்காக மீட்கப்பட்டதுல கொஞ்ச காலமாக நன்மை வந்தாலும் சரி தீமை வந்தாலும் சரி வியாதி வந்தாலும் வேதனை வந்தாலும் சரி எல்லாவற்றிலும் தேவ சுத்த மாற்றம் வேண்டும் என்று விரும்புகின்றவர்கள் எல்லாவற்றுக்காக சோத்திரம் சொல்லிக் கொண்டே இருப்பார்கள் கற்பனை துதித்து பாடினார்கள் பார்கள் பி தரைச்சாலின் கட்டணங்கள் எல்லாம் அசைந்தது உள்ளே இருந்த எல்லா கைதிகளுடைய கட்டுகள் எல்லாம் கலந்தது எல்லாம் உடை தெரியப்பட்டது விவரமான பயங்கரமான ஒரு நிலைமை உருவானது அவங்களுடைய செய்கின்றவர்களுக்கு அதுபோல் நம்முடைய வாழ்க்கையில் ஒரு நல்ல காரி நடக்கப்பட வேண்ட வேண்டும் என்றும் அது ரொம்ப ஒரு சூழ்நிலைக்குள்ளாக ஒரு நெருக்கமான சூழ்நிலைக்குள்ளாக ஒரு கலக்கமான சூழ்நிலைக்குள்ளாக கடந்து அது நடக்க வேண்டும் என்பது தேவ சித்தமாக இருக்குமானால் அழுது கொண்டிருக்காதே கடவுள் கருத்தரிக்காக புதுப்பித்து நாம் என்னென்ன செய்ய வேண்டும் நாம் ஆட வேண்டும் அதுவே நம்மைக்கு இருந்த தேவடி சுத்தமாக இருக்கிறது எல்லாவற்றுக்காக வாசிக்கின்ற ஆடுபாடுகள் எல்லாம் களவாய் போய்விட்டது அழிந்திருந்த கோலுங்க பயிரெல்லாம் வாரத்திருந்து நெருப்பு விழுந்து அழிந்து எரிந்து போய்விட்டது ஒரே நாளிலே பத்து பிள்ளைகளும் ஆரிய பிள்ளைகளும் சொத்து போய்விட்டது எப்படி இருந்தார் தெரியுமா நம்ம வாழ்க்கை அவளைதான் முடிஞ்ச கடவுள் வேண்டாம் கோயில் வேண்டாம் சமையல் வேண்டாம் கொஞ்சம் போயிடுவாங்க கொஞ்சம் உடனே எல்லாம் காட்டக்கூடியதாகத்தான் இருக்கிறார் கருத்துகளை பார்த்து கொண்டே இருக்கிறார் உங்களை மீட்டெடுத்தது நோக்கம் அதற்காக உணர்ந்து கொண்டு எந்த நிலை இருந்தாலும் மன ரம்யமாக இருக்க கற்றுக்கொண்டே வாழ்ந்திருக்கும் பிரியும் ஆள் தாழ்ந்திருக்கும் தெரியும் பசியா இருக்கும் எல்லாரும் போது எல்லாருக்காக ஒருவர் மறித்து இருக்கிறாரே அவர் மறித்து பெரிய மீட்பு கிடைத்திருக்கிறதே அன்பு நம்முடைய ஊற்றப்பட்டிருக்கிறது என்பது நினைத்து நமக்கு ஆறு ஆண் பிள்ளைகளுக்கு ஆறு வீடு கட்டி கொடுத்திருக்கிறார் பெண் அப்படி கட்டி கொடுத்தவில்லை பெண் மக்கள் மேலும் இந்த ஆறு பிள்ளைகளும் வாரத்தில் ஒவ்வொரு நாளும் ஒரு வீட்டில் விரும்பி வைப்பார்கள் ஆறு வீட்டுல ஒரு நாள் ஏழாவது நாள் அப்பா வீட்டில போல அப்படி ஆறு வீட்டில விருந்து சாப்பிடும் போது ஒரு நாள் ஒரு வீட்டில விருந்து சாப்பிடும் போது ஒவ்வொரு நாளும் சாப்பிட்டு முடித்தவுடனே பிள்ளைகள் எல்லாரும் கூட்டிக் கொண்டு போய் அவர்களுக்காக பலி செலுத்தி கடவுளை பிறந்து கொள்வாராம் ஒருவேளையிலே பிள்ளைகள் சந்தோஷமாக சாப்பிட்டு மகிழ்ச்சியாக இருக்கும் போது கண்டவருக்கு பிரியமில்லாத வார்த்தைகளால் பேசி இருக்க முடியுமே அப்படி பேசியிருந்தாலும் செய்தி கேள்வி கேட்டவுடனே அஸ்திரத்தை கிழித்துக் கொண்டு அவர் துக்கத்தை உருவாக்கிக் கொண்டு என்ன சொன்னார் தெரியுமா கொடுத்தார் கருத்து எடுத்தார் கத்தடி நாமத்துக்கு அப்போது சிதைத்து தரையிலே விழுந்து பணிந்து நிர்வாணியாய் என் தாயின் கற்பத்திலிருந்து வந்தேன் கற்பத்திலிருந்து வந்தேன் நிர்வாணியாய் திரும்புமே நிர்வாணியாக அவடத்துக்கு திரும்புமே கர்த்தர் கொடுத்தா கருத்தர் கொடுத்தா எடுத்தா கருத்தர் நாமத்துக்கு எார ஒன்றும் கொண்டு வந்தது இல்லை நல்லா நினைச்சுடுங்க இது குறைஞ்சு இல்லாமல் கொடுத்தாலும் சோத்திரம் எடுத்தாலும் சோத்திரம் எனக்கு கடவுளுக்கு தெரியும் அந்த சோத்திரத்தினுடைய விலை என்னாச்சு தெரியுமா திரும்பாதே பட்டு குழந்தை வந்தாலியோ மனதின் காட்டுகின்ற தேவதேசரித்துக் கொண்டிருக்க வேண்டும் என்று அது சித்தபாவுடைய சித்தபா தான் தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறோமா அது யாருடைய பிள்ளைகள் தெரியுமா உலகத்தை உண்டாக்கிய ஆண்டவருடைய பிள்ளைகள் இந்த உலகம் அழிந்து போகும் என்பது அறிந்திருந்த போதிலும் உலகர்கள் இல்லாமல் இருந்து சாம்பலாக போகும் என்பது அறிந்திருந்த போதிலும் இந்த உலகத்தில் நான் தேவனுடைய பிள்ளை என்பதற்கு தகுதியில் என்பது சொல்லிக் கொண்டிருந்தோம் அவருடைய பிள்ளைகள் குறித்து கவலை பேரிந்தால் போகட்டும் சாம்பலாக போகட்டும் இந்த பூமி வெந்தருகி சாம்பலாகி போகும் என்று பக்தர்கள் ஆடுபாடு நமக்கு அழியாத ஒரு உலகத்தை உலகத்தில் ஊழி செய்து கொண்டிருக்கின்ற பொழுது அவர்கள் தாயார் சகோதரர்கள் அழைத்துக் கொண்டு போகும்படியாக ஒரு நாள் வந்தார்கள் ரொம்ப பெரியவர்களை வேதபாரகர்களை பெரிய மருந்து ரொம்ப கண்டிப்பாக பேசி சுத்திக் கொண்டு பிரசதமிருந்தார் செய்தி கேள்விப்பட்டு பெரிய மருளாறு நாயிடத்தி சொல்லிவிட்டார் தட்டினிக்கணும் நல்லா இருக்காது அந்த பிரதாபத்தோடு கூட சகோதரனை கூட்டிக் கொண்டே புரியாத கூட்டிட்டு போயிடும் கடவுளை கும்பில வச்சு கும்பிடாருக்கு மற்றவர்கள் பேசாம இருக்கலாம் கூட்டத்துக்கு ஒரு பையனை சகோதரன் என்று சொல்லி அனுப்பினால் இயேசுகள் போதனை சொல்லிகொண்டே இருக்கிறார் அந்த பையன் சொன்னா உங்க அம்மாவும் சகோதரன் வந்திருக்கிறார்களா சொல்ல சொன்னார்கள் என்று சதோடனே சரி கொஞ்சம் சொல்லுங்க வர சொல்லி சொல்லுங்க ஏன் தெரியும் கை கொள்ள வேண்டும் என்று விரும்புகின்ற பொழுது சொந்த வீடு முதலாக வீட்டில் யாரும் இருப்பார்கள் சொந்தவருக்கும் சமுதாயம் வகைக்கும் ஜாதி ஜதங்கள் எல்லாம் பகைப்பார்கள் அந்த உணர்வு நமக்கு தோன்றும் இப்படி ஆனால் இப்படி எல்லாம் ஆகுமே எங்களுடைய எண்ணங்கள் தோன்றியில் தீவிரமாக வர முடியாத அந்த உணர்வு உலகத்தில் உருவாக வேண்டும் என்று ஆகியானவர் சொல்லுகின்றார் கோசு என்ன சொன்னார் தெரியுமா அந்த பையனும் சந்தமா தான் சொல்லியிருப்பான் போல ஐயா உங்க அம்மா சகோதர கூப்பிடுறாங்க அப்படின்னு சொல்லணும் யாரப்பா எனக்கு தாயாரு யார் எனக்கு சகோதரர்கள் இவர்கள் தான் எனக்கு தாயாரு சகோதரர்கள் குடும்பம் இருக்குமே தவிர சாத்தாவினுடைய குடும்பம் போகாது குடும்பத்தில் இருந்தார் யார் தெரியுமா பிதாவினுடைய சுத்தத்தை செய்கின்றவர்கள் அதுக்கு ஒரு ஜாதி என்று சொல்லி வேற்றி எழுதப்படவில்லை அருமையான தேவசனமே நாம இதே சுதாவருடைய பிள்ளைகளாக மாறி இருக்கிறோம் செய்ய வேண்டும் என்பதை உலகத்தில் சொல்லிக்கொள்ள ஆசைப்படும் குடும்பம் எடுத்தாலும் சரி உலக மேலே நாங்கள் ஊழித்து வந்த காலத்தின் ஆரம்பத்தில் அவரை பற்றிய எதிர்ப்புகள் நான் வந்தது சகோதரர்கள் அருவாழித்துக்கிட்டு சொல்லிட்டு இந்த ஊருக்கு வந்தவரை அமைதியே இல்லாமல் போய்விட்டு பிறகு பயனாண்டு கோபத்துல பேசுறீங்க எவ்வளவு நாளைக்கு சிரிக்கிறேன்னு பார்க்கலாம் அப்படின்னு சொன்னாரு ஏன் விட்டு போறீங்க என்ன கிடைக்க ஒண்ணும் கிடைக்கணும் இந்த ஊருக்கு வந்தவரை எனக்கு அமைதி இல்லை அதனால நினைக்கிறேன் கடவுளுக்கு பிரியும் இல்லாம சமாளம் கிடைக்கும் பின்னாலும் அப்படின்னு என்ன சொல்ல தெரியுமா இந்த உடம்புல ஒரு சூட்ட ரத்தம் இருக்கு வரையிலும் நான் இந்த ஊரில் ஆண்டு ஊழியத்தை செய்வேன் இந்த உலகமே எதிர்த்து சரி தேவ சுத்தம் செய்யும்படியார் செய்கிற இவர்கள் மாத்தரவே யாருக்கும் சொந்த உண்டு உறவுதான் அவர்களோட பெரிய வரவு நமக்கு எங்களுக்கு தெரியும் இருக்காக அவர் இணைத்து விட்டபடியினால் ஒரு உழவெல்லாம் இறைவனுக்காகவே இருக்கட்டும் எழுப்பப்பட்டு அவளுக்கு தந்து ஆண்டவருக்கு பிரியமானது சித்தமானது மாத்திரம் செய்யும்படியாக பயன்படுத்தி மீதமாக இந்த கூட்டத்தை உருவாக்கி கொண்டு வருகின்ற படினார் தேவ சித்தத்தை மாத்திரம் என்பதை முகபடுத்தேஷன் பண்ணாலும் தேவதால் அவருக்கு இதற்கு தான் இருப்பார்கள் அதை நாள் அவர்கள் எல்லாரும் அப்படிப்பட்டவர்களாக எங்க அம்மா செய்தாங்க அக்கா செய்தாங்க எனக்கு முடிவில்லை உயிராளர்கள் பயக்கிறாங்க சேர்ந்து விட்டீர்கள் உலகம் ஆசை ஒளிந்து போகும் சுத்தத்தின்படி செய்கிறவரை நினைத்து மறுப்பானது ஒன்றியவான் ஐந்தாம் அதிகாரி பதினான்காவது வாசிக்கின்ற பொழுது அதிகாரம்ேட்டால் அவர் நமக்கு அவரை பற்றி நாம் கொண்டிருக்கிற அவருடைய சித்தத்தின்படி கேட்டால் அவர் நமக்கு செல் கொடுக்கிறார் என்பதே அவரை பற்றி நாம் கொண்டிருக்கிற தைரியம் ாலும்ருவார் கொஞ்ச நாள் கழிச்ச உடனே பைபிளையும் பிறகு ஆண்டவரையும் இதுவரைக்கும் படிச்ச பைபிள் ஒண்ணு கிடைக்கிறதா வச்சுக்கிட்டாலும் ஒன்றும் மாறி கொண்டு போகிறார்கள் நம்ம எதை கேட்டாலும் நாம் எளி மகிழ்ச்சி சித்தத்தின்படி கேட்டால் அவர் நமக்கு அவரை பற்றி நாம் கொண்டிருக்கிற தைரியம் என்னுடைய தைரியங்கள் எல்லாம் தேவையான பதில் கிடைக்கும்படி செய்யலாத அவருக்கு பதிலும் கிடைக்கிறது என்று நாம் பதிலும் சொல்லுகிறதில்லை அதனால் அருமையான தேவஜனமே கிறிஸ்தவ வாழ்க்கை என்று சொல்வது நாம் விரும்புகின்றபடி வாழ்கிற வாழ்க்கை அல்ல இறைவன் விரும்புகின்ற வாழ்கின்ற ஒரு வாழ்க்கை அதனால் தேவனுடைய ஜனங்களாகி நம்ம யாரும் சித்தத்தை அறிந்து வாழ்ந்து தேவனுடைய கருத்திலிருந்து நன்மைகளை பெற்று உலகத்தில் வாழ்கின்ற கடையை சிறுமி சிலரம் இறைவனுக்காக வாழ்ந்து இறைவனோடு கூட வாழ வேண்டும் என்று தேம சித்தனை கேட்டுக்கொள்கிறோம் கருத்திருந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாரு ஆகும்